வணக்கம் நெய்யிலே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி பற்றிய முதலாவது சட்ட விதிகள் பிரிட்டனில் வெளியிடப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் டம்போரா எரிமலை தீக்கியதில் பல தீவுகள் அழிந்தன எழுபத்தி ஓராயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு துருக்கிய படைகளின் ஆக்கிரமிப்பை அடுத்து மெசோலோங்கி என்ற கிரேக்க நகரிலிருந்து பத்தாயிரத்தி ஐநூறு பேர் நகரை விட்டு வெளியேறினர் இவர்களில் மிகச்சிலரே தப்பினர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அபிசீனியாவில் அரோக்கி என்ற இடத்தில் பிரிட்டிஷ் மற்றும் இந்திய கூட்டு படைகள் தியோடர் மன்னனின் படைகளை வெற்றி கண்டன எத்தியோப்பிய படை கொல்லப்பட்டனர் இந்திய மற்றும் பிரிட்டிஷ் படையினரில் இருவர் மட்டுமே கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கியூபாவில் கியூபா புரட்சி கட்சி ஜோசே மார்டியினால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டைட்டானிக் பயணிகள் கப்பல் தனது முதலும் முதலாவதும் கடைசியுமான பயணத்தை இங்கிலாந்தின் சவுத்தாம் துறைமுகத்தில் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அயர்லாந்து குடியரசுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் வயர் வட ஐர்லாந்து குறித்த பெல்பாஸ்ட் உடன்பாடு எட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஷு பண்டிகையை முன்னிட்டு இந்தியாவில் பரவூர் என்ற ஆலயத்தில் பத்திரகாளி வழிபாடு செய்து கொண்டிருந்த பக்தர்களில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்கு நேரிட்ட பட்டாசு வெடிப்பு காரணமாக நேரிட்ட பயங்கர தீயில் சிக்கி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் உயிரிழந்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு Fernando Jose, Nobel பரிசு பெற்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆப்ரஹாம் கோவூர் பகுத்தறிவாளர் உளவியல் வல்லுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ராபர்ட் உட்வர்டு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜான் அட்ஸன் சிட்னி ஓப்ரா மாளிகையை வடிவமைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ஷல் நிரன்பெர்க் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கலில் ஜிப்ரான் லெபனான் கவிஞர் மற்றும் ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மொரார்ஜி தேசாய் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு என் வரதராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு ரிச்சி பெனோடு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் மற்றும் வர்ணனையாளர் இன்னாலின் சிறப்புகள் உலக ஹோமியோபதி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே